நித்தம் ஒரு முத்து இன்றைய முத்தாக உயர்கிறது ஒளையாரின் நல்வழி நூலில் இருந்து ஒரு பாடல் ஆற்று பெருக்க ட்ரடி சுடும் அண்ணாலும் அவ்வாறு ஊற்று பெருக்கால் உலகூட்டும் ஏற்றவர்க்கு நல்ல குடிப்பிறந்தார் ஆனாலும் இல்லை என மாட்டார் இசைந்து அதாவது கரைபுரண்டு ஓடிக்கொண்டிருக்கும் ஆறு தன்னை நோக்கி வருபவர்கள் ஏழையா பணக்காரனா நல்லவனா கெட்டவனா என்று பாராமல் அனைவருக்கும் தண்ணீரை வாரி வழங்கும் அதே ஆறு கோடைகாலத்தில் தண்ணீரின்றி வறண்டு போய் இருந்தாலும் ஆற்று மணலில் சிறிது ஆழம் தோண்டி நீரை தேடுபவர்களுக்கு ஊற்று நீராக சுரந்து நீரை கொடுக்கும் அதுபோல குணத்தில் சிறந்த பெருந்தன்மை உடையவர்கள் தன்னிடம் பணம் நிறைய இருக்கும்பொழுது ஏழைகளுக்கும் துன்பப்படுபவர்களுக்கும் வாரி வழங்குவார்கள் தன்னிடம் உள்ள செல்வமெல்லாம் குறைந்துவிட்டாலும் இல்லை என்று கூறாமல் தன்னால் முடிந்த அளவு கொடுத்து உதவுவார்கள் என்கிறார் ஒவ்வையார் இதைத்தான் ஆற்று பெருக்கற் அடிசுடும் அன்னாலும் அவ்வாறு ஊற்று பெருக்கால் உலகூட்டும் ஏற்றவர்க்கு நல்ல குடி பிறந்தார் நல்கூர்ந்தார் ஆனாலும் இல்லை என மாட்டார் இசைந்து என்கிறது நல்வழி